ஸ்ரீதிணாந்திரம் டைபாயனம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சனோஸ்மி மாதே ஷா த்தமேவிரவிணம் विद्या संप्रदाय விதையாய வம்சி மஹோ நமோ குருபியோபி பிரானோவாஹமிருத்தபுரா யம் நமாமி்பாதம்ரம் லோகம் ஆத்மபோதம் முதல் ஸ்லோகம் மூன்று ஸ்லோகம் படிச்சிருக்கோம் இதுவரைக்கும் முதல் ஸ்லோகம் तपो तपो नाम। नाम पेक्षयोयं। पेक्षयोयं। आत्म बोधो विधीयते, வீத்தரா முப்போ விதீயோயசா சாான்மோகனம் பயனம் வினா மோட்சோ நிதியா கமீ வித்தே வித் வித்யாம் தேஜஸ்திமிரசங்கவத்து ஆச்சாரியர் முதல் ஸ்லோகத்தில் ஆத்மபோத யோகியத்தையை உபதேசம் பண்ணினார் அதாவது ஆத்மஜானத்தைப் பெறுவதற்கு தேவையான தகுதிகளை உபதேசம் செய்தார் இரண்டாவது ஸ்லோகத்தில் மோட்சத்துக்கு சாதனம் ஞானம்தான் மோக்த்துக்கு மற்ற சாதனங்களெல்லாம் பரம்பரா சாதனம் சாட்சா சாதனம் ஏகசாதனம் ஞானம் ஞானத்தினால் மட்டுமே முக்தி ஞானம் ஒன்றினால் மட்டுமே முக்தி ம் மட்டுமே நேரடியாக முக்தியை கொடுக்கும் ஆற்றல் உடையது மற்ற சாதனங்களெல்லாம் ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கும் ஆற்றலை உடையது ஞானத்தை கொடுக்கும் ஆற்றலோ முக்தியை கொடுக்கும் ஆற்றலோ மற்ற சாதனங்களுக்கு இல்லை மற்ற சாதனங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் ஆற்றலும் இல்லை முக்தியை கொடுக்கும் ஆற்றலும் இல்லை முக்தியை கொடுக்கும் ஆற்றல் ஞானத்திற்கு மட்டுமே இருக்கிறது ஞானம் குருமுகமாக சாஸ்திர விசாரத்தின் மூலமாகத்தான் பெறப்படும் என்பது கருத்து ஆனால் சிலர் என்ன சொல்கிறார்கள் கர்மத்தினால் முக்தி அடையலாம் என்றும் ஒரு சிலர் கர்மத்தினால் ஞானம் கிடைக்கும் என்றும் கருதுகிறார்கள் அது ஸ்ருதித்தி யுக்தி अनुभव விரோதம் அதாவது ஞானம் மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது ஞானம் அந்த ஞானம் கர்மத்தினால மோட்சமும் கிடைக்காது கர்மத்தினால ஞானமும் உண்டாகாது இது தெளிவாக தெரியணும் அதுக்கு தான் இந்த மூணாவது ஸ்லோகம் சொல்லுகிறார் கர்மம் அியாமையை நீக்கும் ஆற்றல் உடையது அல்ல இப்போ ஒரு தீர்மானம் பண்ணிக்கணும் ரெண்டாவது ஸ்லோகத்தில் ஒரு தீர்மானம் பண்ணியாயிடுது ஞானத்தினால்தான் மோக்ஷங்கிறது தீர்மானம் பண்ணியாயிடுது மூன்றாவது ஸ்லோகத்தில் அஜ்ஞானத்தை நீக்கிற சக்தி ஞானத்துக்குத்தான் உண்டு கர்மத்துக்கு அஜ்ஞானத்தை நீக்கிற சக்தி இல்லை என்பதை தெளிவுபட உபதேசிக்கிறார் இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் கர்மம்னா என்னன்னு கடைசி வகுப்பில் பார்த்தோம் கர்மம்னு சொன்னால் நாம் செய்யறது அதாவது ஹிருதயம் துடிக்கிறது கர்மம்னா அது அனிச்சை செயல் அது நம்முடைய கண்ட்ரோல் இல்லை கண்ணு எமைக்கிறது மூச்சு விடுறது ஹதயம் துடிக்கிறது இதெல்லாம் கர்மம் என்று சொல்லப்படுகிறது அது கர்மந்தான் ஆனால் அந்த கர்மம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை இப்போ நான் பேசுகிறதும் நீங்கள் கேட்குறதும் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நான் வேண்டாம் தாய்மான் ஒரு பாடலே எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு <laughs> இதை வச்சுட்டேன்னு வச்சுன்னு போனேன் எப்படியோ ஒன்று இதோ ஒன்று சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லலாம் எது வேணாலும் பண்ணலாம் கர்மத்தில் நமக்கு உரிமை இருக்குது எங்கே சாய்ஸ் இருக்கோ அதுதான் கர்மம் அனிச்சை செயல்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை மூச்சு விடுறது கண்ணு துடிக்கிறது கண்ணு எமைக்கிறது ஹிருதயம் துடிக்கிறது இதெல்லாம் நாம விரும்பி பண்ணுறது இல்லை நம்முடைய விருப்பத்துக்கு உட்பட்டது அல்ல நம்முடைய வில்லு இல்லைங்க ஆனால் நம்ம கோவிலுக்கு போகிறதும் போகாமல் இருக்கிறதும் நம்ம கையில் இருக்கு ஒரு செயலை செய்வதற்கும் செயலை செய்யாமல் இருப்பதற்கும் மாற்றி செய்வதற்கும் நமக்கு உரிமை இருக்கிறது சாஸ்திரப்படி கர்மா என்பது கர்த்த அதீனம் கர்த்தாவுக்கு கட்டுப்பட்டது தான் கர்மம் கர்த்தா சுதந்திரஹா அதனால்தான் நிறைய பேர் ஆன்மீக வாழ்க்கையில் இந்த தர்மங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க சந்நியாசங்கிறதும் நமக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால தான் கர்மத்தை விட முடிகிறது இல்லாட்டி சுதந்திரம் இல்லைன்னா கர்மத்தை விடவும் முடியாது கர்மங்கிறதுக்கு சாஸ்திரத்தில் என்ன லட்சணம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் கர்மன்னா வில்ஃபுல் ஆக்ஷன் எலோன் இஸ் கால்டு கர்மம் வில்ஃபுல் ஆக்ஷன் அதாவது நம்முடைய விருப்பத்துக்கு உட்பட்டது கர்த்தாவுக்கு கட்டுப்பட்டது கர்மம் ஒரு செயலை செய்வதற்கோ மாற்றி செய்வதற்கோ வேறு விதமாக செய்வதற்கோ நமக்கு உரிமை இருக்கிறது கர்த்தும் அகர்த்தும் அந்நதாவா கர்த்தும் சக்கியம் கர்ம இதெல்லாம் கர்மத்துக்கு லட்சணங்கள் இந்த கர்மம் இரண்டு வகைப்படும் சொல்கிறேன் ஒரு வார்த்தை சொல் பொதுவாக ரெண்டு வகைப்படும் லௌகிக்கம் கர்ம வைதிகம் கர்ம லௌகிக்கம் கர்மன்னா என்ன அர்த்தம் நாஸ்திகனும் கூட லௌகிக்க கர்மாவை பண்ணுறான் ஆஸ்திகந்தான் வைதிக கர்மாவையும் லௌகிக கர்மாவையும் ரெண்டையும் பண்ணுறான் நாஸ்திகன் லௌகிக கர்மத்தை மாத்திரம் பண்ணுறான் இந்த உடம்பை காப்பாற்றத்துக்கு வேண்டிய உலகியல் கர்மங்களை மாத்திரம் செய்கிறான் இப்போ பூ விவசாயம் பண்ணுறது லௌகிக கர்மா வியாபாரம் பண்ணுறது லௌகிக கர்மா ஆனால் வந்து ஜப்பம் பண்ணுறது தியானம் பண்ணுறது யாத்திரை பண்ணுறது தானம் கொடுக்கிறது இந்த கோவில்லாம் பூஜை எல்லாம் பண்ணுறது இதெல்லாம் வைதிகம் கர்மா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் அதிருஷ்டபலத்தை மையமாக கொண்ட கர்மங்கள் திருஷ்டபலத்தை மையமாக கொண்டது திருஷ்டபல பிரயோஜனத்தை உடையது லௌகிக கர்மா அதிருஷ்டபலனை பிரயோஜனமாக கொண்டது வைதிக கர்மா ஆக திருஷ்ட பிரயோஜனம் அதிருஷ்ட பிரயோஜனம் திருஷ்ட பிரயோஜன கர்மத்துக்கு லௌகிக கர்மான்னு பேர் அதிருஷ்ட பிரயோஜன கர்மத்துக்கு வைதிக கர்மான்னு பேர் நம்மெல்லாம் ஆஸ்திகர்கள் நாம் செய்கிறது ரெண்டும் செய்கிறோம் திருஷ்ட பிரயோஜனத்தை உடைய லௌகிக கர்மங்களையும் நம்ம பண்ணுறோம் அதிர்ஷ்ட பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய வைதிக கர்மம்னா என்ன ஆன்மீக செயல்கள் நம்ம காலையிலேருந்து பண்ணுறோமே கோபூஜை என்ன கர்மா லௌகிக்க கர்மமாக வைதிக கர்மமாக வைதிக கர்மம் திருப்பள்ளி எழுச்சி பாடுறது வைதிக கர்மம் நமஸ்காரம் பண்ணுறது வைதிக கர்மம் ஜபம் பண்ணுறது வைதிக கர்மம் அபிஷேகம் பூஜை பண்ணுறது வைதிக கர்மம் ஸ்ரத்தா பக்தியோட தீர்த்தம் வாங்கிக்கிறது வைதிக கர்மம் ஆனா இந்த லௌகிக்க கர்மமோ வைதிக கர்மமோ அஜானத்தை நீக்கிறத்துக்கு சக்தி உடையது இல்லை என்பது இங்கே விஷயம் கர்ம அவித்யாம் ந வினிவர்த்தையே ஆனால் அதுக்காக அது வேண்டாமான்னு கிட்ட வேணும் பகவான் பகவத்கீதையில் சொல்ற நாகம் வேதையர் ந தபா ந சக்கிய எவம்விதோ திர்டும் திருஷ்டவானி மாம்யா வேதங்களாலோ தவங்களாலோ நாகம் வேதை ந தபா ந தானே நிஜியையா வேதங்களை ஓதுவதாலோ தவங்களைச் செய்வதாலோ தானங்கொடுப்பதாலோ யாகங்களைச் செய்வதாலோ என்னை அறிந்து கொள்ள முடியாது அப்போனா இதுக்கு அதெல்லாம் பண்ணணும்னா அதுவே நேரடியாக அறியாது அதுக்கு நாம் என்ன பண்ணணும் விசாரம் பண்ணணும் இந்த இடத்துல நிறைய பேருக்கு சென்டிமெண்ட்டு வந்துவிடுது இதெல்லாம் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடம் கிடையாது கர்மத்தினால மோட்சம் கிடைக்காது கர்மத்தினால ஞானம் கிடைக்காதுங்கிறது புத்திசாலித்தனமாக சொல்கிற விஷயம் கர்மம் வேண்டான்னு சொல்லலையே கர்மம் வேண்டான்னு யார் சொன்னால் கர்மத்துக்குன்னு சில பிரயோஜனம் இருக்குது கர்மத்தினால சில காரியங்கள் நடக்கிறது அந்த பிரயோஜனத்துக்கு அது வேணும் இப்போது சாப்பிட்றதுக்கு தட்டை கழுவுறது அவசியம் சாப்பாடு ரொம்ப முக்கியம் தட்டை கழுவுறது அவசியம் சாப்பாடு ரொம்ப முக்கியம் அது மாதிரி தட்டை கழுவிருந்தாலே நமக்கு பசி போயிடாது பசி நீங்கணும்னா சாப்பிட்டாக தட்டு கழுவுறதுங்கிறது சாப்பாடை தட்டில் வாங்கிக்கிறதுக்கான காரியம் ஆ தட்டு கழுவவும் வேணும் சாப்பாடை தட்டில் பரிமாறவும் வேணும் அதை ஒழுங்காக சாப்பிடவும் வேணும் அப்போ பசி அடங்கும் அது கர்மத்தை பண்ணவும் வேணும் கர்மத்தினால் கிடைக்கிற பிரயோஜனத்தை அடையவும் வேணும் அதுக்கு பிறகு விசாரம் பண்ணவும் வேணும் அதனால் ஞானத்தை அடையவும் வேணும் அதனால் மோக்ஷத்தை அடையணும் இன்றைக்கி வந்து பரம இந்த சுவாமி சமானந்தாவோட வகுப்பில் பண்புகள் சொன்னார் பதிமூணு பதிமூணாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அமானித்வாதிகள் அத்தனையும் பேக்கடு எல்லாமே வேணும் அந்த பண்புகளில் எல்லாமே இருக்குது அது அத்தனையும் பகவான் ஞானம்னு சொல்கிறார் அதில் கர்மயோகம் இருக்குது பக்தி யோகம் இருக்குது ஞான யோகம் இருக்குது அத்தனையும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அமானித்துவம் அதம்பித்வங்கிற அந்த ஸ்லோகங்களில் கடைசியில் முடிக்கிற போது அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தரிசனம் ஏதத்து ஞானமிதி புரோக்தம் அத்தனையும் வேணும் ஆனால் எததுக்கு என்னென்ன பலன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம வந்து என்ன சொல்கிறது முரட்டுத்தனமாக சொல்லிடப்படாது ஆ ஃபேக்ட் எது ஃபேக்டோ எது சத்தியமோ அதை சொல்லி ஆகணும் அதனால் சங்கராச்சாரியார் சொல்கிறார் கர்ம அவித்யாம் ந கர்மம் அறியாமையை போக்கவே போக்காது எத்தனை வருஷம் நீ லௌகிக கர்மத்தை ஸ்ரத்தாபக்தியோடு பண்ணினாலும் வைதிக கர்மத்தை ஸ்ரத்தாபக்தியோடு பண்ணினாலும் அறியாமையை போக்கிற சக்தி என்னது வேல்ட்லி ஆக்ஷன்ஸுக்கும் கிடையாது ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸுக்கும் கிடையாது ஆக என்னது ஏன் அப்படின்னா அவிரோதிதையா அவிரோதிதையாங்கிறது அந்த திருத்தீயா விபக்தி அவிரோதிதையாங்கிறது ஹேத்தவ் திருத்தீயா அவிரோதித்வாத் அவிரோதம்னா என்ன விரோதம் இல்லாமல் இருப்பதால் கர்மத்துக்கும் அறியாமைக்கும் விரோதம் கிடையாது என்ன எப்படி சொல்கிறவங்க கர்மத்துக்கும் அறியாமைக்கும் விரோதம் கிடையாது சொல்லப்போனால் அறியாமை கர்மத்துக்கு உதவி செய்கிறது அறியாமை கர்மத்துக்கு உதவி செய்கிறது என்ன எப்படி உதவி செய்கிறது நான் நான் வேண்டும் நான் செயல் புரிபவன் என்கிற எண்ணம் அறியாமை அகம் கர்த்தாங்கிறதே அஜானம் அஹம் கர்த்தா அஸ்மி அப்படிங்கிறது அஜானம் ஜானம் என்னது அஹம் நித்ய அகர்த்தா அஸ்மி அகம் நித்ய அகர்த்தா அஸ்மி ஹோல் பகவத்கீதை விசேஷமாக நாலாவது அத்தியாயம் அறிவால் செயலை துரத்தல் ஞான கர்ம சந்யாசத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடு ஆஹ இதெல்லாம் சொல்லுகிறது இந்த பாருப்பா நீ ஒரு மனிதன் இப்படி சொல்ற நீ ஒரு மனிதன் நீ இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இந்த சமூகம் உனக்கு செய்திருக்கிறது உனக்கு இந்த சமூகம் பல்வேறு நன்மைகளை செய்திருக்கிறது உன்னுடைய தாயும் தந்தையும் உன்னை வளர்த்தி இருக்கிறார்கள் பல்வேறு சமூகத்தில் பல்வேறு அம்சங்கள் உன் வாழ்க்கைக்கு உதவி புரிந்திருக்கிறது எனவே நீ அதற்கு பிரதி உபகாரம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறாய் நீ கடமையை செய்ய வேண்டும் நீ இந்த கடமையை செய்ய வேண்டும் அந்த கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு மனிதன் நீ ஒரு ஜீவன் நீ ஒரு கர்த்தா அப்படின்னு உபதேசம் பண்ணுறது வேதபூர்வம் கர்ம காண்டம் வேதபூர்வம் கர்ம காண்டம் ம் கத்தா அசி ம் ஜீவ ஜீவம் கர்த்தா அசி போராட்டத்துக்கு வர்ண தர்மம்னு வந்து விடுத்த மனுஷீவம் ப்ராமணியம் வைஷிய நீ இந்த சமூகத்தில் இந்த வர்ணத்தில் பிறந்திருக்கே உன் டியூட்டி இது ஓன் கடமை இது நீ இதை செய்து தான் ஆகணும் தப்பு இல்லை அதை நம்ம ஒபே பண்ணுறோம் ஏன்னா இது வேதபூர்வம் கர்ம காண்டத்தின் உபதேசம் நீ இந்த சமூகத்தில் தர்மத்தை கடைபிடிக்கணும் நீ தர்ம கர்த்தா அதர்ம கர்த்தாவாக நீ நீ தர்ம தர்மத்தை பண்ணணும் நீ அப்படின்னு உபதேசம் பண்ணுறது ஆனால் ஞானகாண்ட என்ன சொல்கிறது நீ மனிதன் அல்ல நீ ஜீவன் அல்ல நீ பிராமணனும் அல்ல க்ஷத்திரியனும் நீ ஆணும் நீ பெண்ணும் நீ தூய உணர்வு எல்லாம் பிரம்மம் இந் ஞானகாண்டத்தினுடைய உபதேசம் கர்ம வந்து அஜ்யானத்தை நீக்க முடியாது அஜ்ஞானத்தை ஒழுங்குபடுத்தலாம் அறியாமைய ஒழுங்குபடுத்தலாமே தவிர இண்டிவிஜுவாலிட்டியை ரிமூவ் பண்ணுற சக்தி கர்மகாண்டத்துக்கு இல்லை இதெல்லாம் நீங்கள் ரொம்ப முறையாக படித்தால் வழியே இதை புரிஞ்சுக்க முடியாது கர்மகாண்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம் கர்மகாண்டம் இல்லைன்னா ஞானகாண்டத்துக்கு தகுதியே வராது ஆக கர்மகாண்டம் ரொம்ப ரொம்ப அவசியம் வேதத்தினுடைய கர்மபாகம் பூர்வபாகம் கர்மகாண்டம் இல்லை அது தர்ம காண்டம் யோக காண்டம் நம்முடைய அஜானத்தை ஒழுங்குபடுத்துறது பக்குவப்படுத்துறது ஆனால் நம்முடைய தனித்தன்மையை அகங்காரத்தை கர்மகாண்டம் அழிக்காது அகங்காரத்தை பண்படுத்தும் அகங்காரம்னு சொன்னாலே அகங்கர்த்தான்னு அர்த்தம் ஆகையினால அஜானத்தை ஃபைன் பண்ணி விடுமே தவிர அக்ஞானத்தை நீக்கிற சக்தி கர்மாவுக்கு கிடையாது அஜ்யானந்தான் கர்மாவுக்கு சகாயம் அஜானம் இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் லௌக்கிக கர்மா வைதிக கர்மாவை பண்ணிகிட்டுருப்பான் அஜ்யானம் போச்சா போயாச்சுன்னா என்னென்னா நாகம் கர்த்தா நபோக்தா அது அதுக்கப்புறமும் பண்ணுறோங்கிறதெல்லாம் வேறு விஷயம் லோக சங்கிரகம் தத்துவஜான் அதெல்லாம் வேறு சமாச்சாரம் ஆனால் விஷயத்தை புரிஞ்சிக்கிற வரைக்கும் இதெல்லாம் பேசி தான் இந்த ஸ்லோகம் இத ரொம்ப தெளிவாக சொல்வது கர்மம் அறியாமையை நீக்கும் ஆற்றல் உடையது இல்லை அது அறியாமைக்கு விரோதமாக இல்லாததால் அப்படிங்கிற ஆதிசங்கர் அறியாமைக்கு முரண்படாததால் செயல் புரிய வேண்டும் என்கின்ற எண்ணம் அறியாமைக்கு முரண்படாததால் செயல் கர்மம் அறியாமையை நீக்கும் ஆற்றல் உடையது அல்ல அப்போ எது அறியாமையை நீக்கும் அறியாமையை நீக்கும் ஆற்றல் ஜபத்துக்கு கிடையாது அஜ்ஞானத்தை ஜபம் நீக்குமா நீக்காது அஜ்ஞானத்தை தானம் பண்ணினா அக்ஞானம் போகுமா போகாது பூஜை பண்ணினா அக்ஞானம் போகுமா போகாது யாத்திரை பண்ணினா அக்ஞானம் போகுமா போகாது மரத்துக்கு தண்ணி ஊற்றினா அக்ஞானம் போகுமா போகாது இது புரிஞ்சுக்கிட்டுதான் வேணும் அறியாமல் எப்படி அதனால் போகும் எனக்கு வந்து நாளைக்கு சாயங்காலம் இந்த ஊரில் இருந்து எத்தனை பஸ்ஸு சென்னைக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணுறது நான் உட்காந்து தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் நான் தியானம் பண்ணுறேன் என்னத்துக்கு நாளைக்கு சாயங்காலம் எத்தனை பஸ்ஸு தேனியிலேருந்து சென்னைக்கு போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க முடியுமோ சுவாமி என்ன சொல்கிறார் மசடு நீ வந்து ஒழுங்காக ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற ஆஃபீஸ் என்கொயரி விசாரம் பண்ணு அங்கே வந்து என்கொயரியில் போய் விசாரம் பண்ணு இல்லாட்டி டைம் டேபிள் எடுத்து பாரு இல்லாட்டி வெப்சைட்டில் போய் பாரு இன்டர்நெட்டில் பார் அதை விட்டு விட்டு உட்கார்ந்து ஜபம் பண்ணிகிட்டுருக்கியே அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் ஆக ஆத்மா அக்ஞானம் ஜபம் பண்ணினா போக தியானம் பண்ணினா ஆத்மா என்னத்தை தியானம் பண்ணுவீங்க தியானம் பண்ணுனால் தியானத்துக்கு எது பொருள் நான் கடவுளை தியானம் பண்ணினால் என்னை பற்றினா தியானம் எப்படி எனக்கு போகும் என்னை பற்றின அறிவை நான் எங்கேருந்து பெறுவேன் எனக்கு இப்போ இருக்கிற அறிவு என்ன நான் நான் மனிதன்கிறதான் ஒரு அறிவு இருக்குது நான் உயிர்ங்கிற அறிவே எனக்கு வரல நான் உயிருங்கிற அறிவே எனக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்து தான் வர்றது அதுக்கு நான் ஒன்று பூஜை பண்ணி நான் ஒரு உயிர்னு கண்டுபிடிக்கலை அப்புறம் நான் உணர்வுங்கிற அறிவும் எப்படி எனக்கு வருகிறது படித்து தான் வரும் ஏதோ ஒரு பூஜை பண்ணி அறிவு வந்து முளைச்சுது அப்படின்னு சொல்ல முடியாது சமூக சேவை பண்ணினா அறிவு உண்டாகாது ஆனால் சமூக சேவை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோங்க இப்போ மண்ணன்னைக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது பெட்ரோலுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது ஒயிட்டு பெட்ரோலுக்கு இன்னும் பிரயோஜனம் இருக்குது ஃப்ளைட்டில் கொண்டே மண்ணெண்ணையை ஊற்ற முடியும் அதில் என்ன பண்ணணுமோ அதை தானே பண்ண முடியும் அதனால் இல்லைல்ல உங்களுக்கு ரொம்ப நீங்களாம் வந்து ஃபெனாட்டிக்குன்னா என்ன ஃபெனாட்டிக்குனால் நீ லுனாட்டிக்குற தயான் சுவாமிச்சு லுனாட்டிக்குனால் பைத்தியம் ஃபெனாட்டிக் இல்லைப்பா ஃபேக்ட் எதுனால எது வரும்னு தெரிஞ்சுக்க பூஜை பண்ணினால் என்ன கிடைக்கும் ஜபம் பண்ணினா என்ன கிடைக்கும் யாத்திரை பண்ணினா என்ன கிடைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டாமா தாய்மான் ஒரு பாட்டை எடுத்துக்கங்களேன் பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவை இடை மூழ்கியும் நதிகள் இடை மூழ்கியும் எல்லாம் லிஸ்ட்டு பெருசாக போட்டு கடைசியில் சொல்கிறார் ஞானமல்லது கதிகூடுமோ ஆனால் அதனால ஞானம் வருமானா நான் ஜப்பம் பண்ணிகிட்டே இருந்தேன் தானாக எனக்கு என்ன பத்தின ஞானம் வந்துடுத்துனா வராதுங்கிறதான் உண்மை அதுக்கப்புறம் யாரோ ஒரு மகாத்மா சொல்லிக் கொடுப்பார் நீ சாஸ்திரத்தை யார் முகமாக படிக்கணும் இல்லாட்டி புஸ்தகத்திலேருந்தால் படிக்கணும் அறகுறையாக படித்து குழப்பிக்காத ஒழுங்காக சரியான டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சரியான வாத்தியார்கிட்ட போய் ஒழுங்காக முறையாக படித்து தெரிஞ்சுக்கும் படித்து தெரிஞ்சுட்டா நல்லது ஆக கர்மம் அறியாமையை நீக்காது கர்மத்துக்கு அறியாமை உதவி புரிகிறதுங்கிறார் சங்கராச்சாரியார் அறியாமை இருக்கிற வரைக்கும் தான் கர்மம் அறியாமை இல்லைன்னா கர்மம் போயிடும் ஆ கர்மம் வந்து அறியாமையை பாதுகாக்கிறதே தவிர அறியாமையினால் கர்மம் பாதுகாக்கப்படுகிறது கர்மத்தை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அறியாமையை பாதுகாக்கிறது அறியாமைனா தன்னை பற்றி அறியாமை எதையோ ரொம்ப நேரம் நினைச்சா அறியாமைன்னா அறியாமைக்கு விஷயம் என்ன அறியாமைக்கு சப்ஜெக்ட் என்ன அறியாமைக்கு சப்ஜெக்ட் ஆத்மா நான் சரி அதனால என்ன சரி சரி சுவாமியை ஒத்துனுட்டேன் அறியாமையை கர்மம் நீக்காது அப்போ எதுதான் நீக்கும்னா வித்யா ஏவ அவித்யாம் நிகந்தி வித்யா ஏவன்னர்த்தம் அறிவு மட்டுமே அறியாமையை நீக்கும் அறியாமைக்கு எதிர்கொல் என்ன அறிவு தானே அறிவு ஒன்றே அறியாமையை நீக்கும் வித்யா அந்த ஸ்லோகம் ரொம்ப அழகு வித்யாாயேவ அவித்யாம் நிகந்தி வித்யா அவித்யாம் நிகந்தியேவ வித்யான்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல ரெண்டு சப்தம் யூஸ் பண்ணுறோம் போதா போதஹா அப்படின்னு சொல்கிறோம் ஞானம்னுக்கு பாருங்க முதல் ஸ்லோகத்தில் ஆத்ம போதகா ரெண்டாவது ஸ்லோகத்திலையும் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது செகண்ட் லைனில் ஞானம்னு இருக்குது இப்போ புது வேர்டு யூஸ் பண்ணிட்டார் வித்யான்னு யூஸ் பண்ணிட்டார் ஆகா போதா புல்லிங்க சப்தகா அறிவுங்கிறதுக்கு உணவு வகுப்புலே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் போதகாங்கிறது புல்லிங்க சப்தம் ஆண்பால் சொல் அதுக்கு அறிவுந்தான் அர்த்தம் ஞானம்ங்கிறது ஒன்றன்பால் அழிப்பால் சொல் அது அதற்கு பொருள் என்ன அறிவுன்னு அர்த்தம் வித்யாங்கிறது ஸ்திரீலிங்க சப்தம் அதுக்கு பொருள் என்ன அறிவு ஆக போதகா வித்யா அடுத்தது என்னது ஞானம் மூன்று சொற்கள் பொருள் ஒன்று போதகா என்றாலும் வித்யா என்றாலும் ஞானம் என்றாலும் அறிவு என்றே பொருள் சரி வித்யா ஏவாஹி அறிவு ஒன்றே அறியாமையை நீக்கும் அறிவை பெறுவது கர்மத்தினால் இது ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் கர்மம் அறிவையும் கொடுக்காது முக்தியையும் கொடுக்காது கர்மத்தினால் முக்தி வாதமெல்லாம் ஒரு கருத்து இருக்குது அது நீ பூஜை பண்ணிகிட்டே இரு உனக்கு மோட்சம் கிடச்சிடும் ஞானமே வேண்டாம் அதுவும் ஏற்புடையதல்ல ஸ்ருதி யுக்தி அனுபவத்துக்கு அது விரோதம் ஆக முக்தியும் கொடுக்க முடியாது கர்மத்துக்கு முக்தியை கொடுக்குற சக்தியும் கிடையாது கர்மத்துக்கு ஞானத்தை கொடுக்குற சக்தியும் கிடையாது ஆக முக்தியை கொடுக்குற சக்தி ஞானத்துக்கு மட்டும்தான் உண்டு ஞானத்தை கொடுக்குற சக்தி கர்மத்துக்கு கிடையாது அப்போ எதனால்தான் சுவாமி ஞானம் வரும்னா இப்படி உட்காந்து மெனக்கெட்டு படிக்கணும் படிக்க வேண்டிய புஸ்தகத்தை படிக்கணும் சொல்லி கொடுக்குற வாத்தியார் ஒழுங்காக முறையாக சொல்லி கொடுத்தா அறிவு ஏற்படும் அந்த அறிவு தான் அறியாமையை போக்கும் அறியாமையை போக்கினால் அந்தது அந்த அறிவு நாள் அறியாமை நீங்கும் பொழுது என்னாகிறது முக்தி ஏற்படுகிறது முக்தியினுடைய ஸ்வரூபமெல்லாம் நான் முதல் வகுப்பிலே சொல்லியிருக்கேன் மோட்சஸ்வரூபத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மோட்சங்கிறது வந்து தன்னை உடம்போடையும் உலகத்தோடையும் இணைச்சிக்கிட்டுருக்கிறது தான் அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சா முமுட்சுதா அகங்காரம் முதல் தேகம் வரை அறியாமையினால் கற்பிக்கப்பட்ட பந்தங்களை தன்னை பற்றிய உண்மை அறிவினால் நீக்குகின்ற செயலுக்குப் பெயர்தான் மோக்ஷம் என்று ஒரு வகுப்பில் சொல்லியிருக்க இப்போ இதை முடிச்சுடும் தேஜஸ்திமிர சங்கவது திமிர சங்கம்னா இருள் கூட்டம் ஏன் இருள் கூட்டம்னா இருட்டில் வந்து என்ன இருக்குன்னே தெரியல அறியாமையின் விளைவு நிறைவின்மை நிறைவின்மையின் விளைவு விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பின் விளைவு புண்ணிய பாபம் நல்வினை தீவினை நல்வினை தீவினையின் விளைவு இன்பத் துன்பம் சம்சாரம் திரும்ப சொல்கிறேன் அறியாமையின் விளைவு நிறைவின்மை நிறைவின்மையின் விளைவு விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பின் விளைவு நல்வினை தீவினை நல்வினை தீவினையின் விளைவு இன்பத் துன்பம் இன்பத் துன்ப நுகர்ச்சிக்காக பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு தொடர்ந்து வரும் சம்சாரம் சம்ஸ்கிருத பாஷையில் போட்டால் அஜானத்தினால் அபூர்ணத்துவம் அபூர்ணத்துவத்தினால ராகத்வேஷம் ராகத்வேஷத்தினால புண்ணியபாப கர்மா புண்ணியபாப கர்மாவனால சுகதுக்கம் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக ஜென்மா இதுதான் சம்சாரம் ஆனால் ஞானம் என்ன பண்ணும் ஞானம் நிறைவை தரும் எங்கு நிறைவு இருக்கிறதோ அங்கு விருப்பு வெறுப்பு இல்லை எங்கு விருப்பு வெறுப்பு இல்லையோ அங்கே நல்வினை தீவினை இல்லை நல்வினை தீவினை இல்லாத இடத்தில் இன்பத் துன்பம் இல்லை இன்பத் துன்பம் இல்லாத இடத்தில் சம்சாரம் இல்லை அதுவே முக்தி என்று அழைக்கப்படுகிறது அது இங்கேயே இப்பொழுதே நம்மால் உணரப்படுவது என்பது அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தின் உபதேசம் மரணத்துக்கு பிறகு அடையப்படுவது முக்தி என்பது மற்ற சாஸ்திரங்கள் துவைத சாஸ்திரங்களுடைய அபிப்பிராயம் மறுபடியும் சரீரம் எடுக்காது ஜீவன் அவங்களுடைய மோக்ஷம் அதிருஷ்டம் அத்வைத்திகள் சொல்லுகிற மோக்ஷம் திருஷ்டம் துவைத்திகள் சொல்லுகிற மோக்ஷம் அதிருஷ்டம் பரோக்ஷம் அத்வைத்திகள் சொல்லுகிற மோக்ஷம் திருஷ்டம் அபரோக்ஷம் ஆகையினால மோட்சமே நிறைய தகராறுல இருக்கு துவைத்திகளுடைய மோட்ச ஸ்வரூபம் வேறு அத்வைத்திகளுடைய மோக்ஷஸ்வரூபம் வேறு நேச்சர் ஆஃப் லிபரேஷன் ஃப்ரீடங்கிறதே ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் மாறுறது அப்போ துவைத்த மோக்ஷம் வந்து கர்மத்தினால் துவைத்திகள் சொல்கிற மோட்சம் வந்து கர்மத்தினால் அடையப்படுறது அத்வைத்திகள் சொல்கிற மோட்சம் ஞானத்தினால் அடையப்படுறது ஆகையினால இந்த வித்தியாசம் தெரிஞ்சால் தான் அங்கெங்கேயும் படித்து குழப்பின குழப்பங்கள்லாம் சரியாகும் மோக்ஷமே தகுறாரு மோட்சமே சரியா புரியல மோட்சம் மோக் சொல்லின்னு தவிர மோக்ஷம்னா என்ன சிம்பிளா என்ன அர்த்தம்னா அபிமானம் இல்லாமல் இருக்கிறதா மோக்ஷம் தன்னுணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் மோட்சம் தன்னுணர்வுங்கிறது ஒரு போலி அப்படின்னு உணர்ந்திருப்பதற்கு பேர் தான் இது அத்வைத சித்தாந்தம் ஆனால் இந்த உடம்பு இந்த உயிர் உடம்பு எடுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் முக்திங்கிறது அவர்களுடைய சித்தாந்தம் துவைத்திகளுடைய சித்தாந்தம் உயிர் உடம்பு எடுக்காமல் இருக்கணும் உயிர் உடம்பு எடுத்தால் சம்சாரம் உயிர் வந்து இறைவனை நினச்சி உயிர் இறைவனோட கலந்துடணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது ஜபமோ தியானமோ பூஜையோ பண்ணி இந்த உயிர் உயிர் வந்து கடவுளை அடைஞ்சுடணும் அது பரவாயில்ல அது சிம்பிளாக இருக்குது அந்த மோக்ஷத்தில் வந்து நிறைய தோஷம் இருக்குதுன்னு அத்வைதிகள் சொல்கிறார்கள் நான் அதெல்லாம் இங்கே வர்ணனை பண்ணலை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன் நம்ம இந்த டெக்ஸ்ட்டை படிச்சுன்னு போய்டுவோம் தேஜஸ் திமிர சங்கவத்துன்னா ஒளியானது இருக்கூட்டத்தை நீக்குவது போல ஒளியானது இருக்கூட்டத்தை அகற்றுவது போல அறியாமை ஒன்றே அறியாமையினுடைய விளைவுகளை நீக்கும் சங்கங்கிறதுக்கு தான் விளைவு அர்த்தம் சொன்னேன் அறியாமை நிறைவின்மை விருப்பு வெறுப்பு நல்வினை தீவினை இன்பத் துன்பம் அப்படின்னு சொன்னது கூட்டம் அறியாமையினுடைய கூட்டம் அறியாமையினுடைய உறவினர்கள் ஆனா இதுக்கு கிடையாது அறியாமையினுடைய உறவினர்களை எது நீக்கும் அழிக்கும்னா அறியாமையாகிய இருளை அறிவாகிய ஒளி நீக்கும் குருங்கிறதுக்கே என்ன அர்த்தம் குன குகார குன இருட்டுன்னு அர்த்தம் இருள்னு அர்த்தம் ரூன வெளிச்சம்னு அர்த்தம் அறியாமை இருளை நீக்கி அறிவொளியை உணர்த்துபவர் அறிவொளியை வழங்குபவர் குருநாதர் குகாரஸ்தந்தகார சாத் ருக்காரஸ்தன் நிவர்த்தகா அந்தகாரோதிவாத் குருரித்யபிதீயத்தே அ தேஜகா திமிர சங்கவத் எப்படி ஒளியானது இருக்கூட்டத்தை நீக்குகிறதோ அப்படி அறிவானது அறியாமை கூட்டத்தை அறவே நீக்குகிறது இதுவரைக்கும் ப படிச்சிருக்கோம் இனிமே நேரடியாக ஞானோபதேசத்துக்கு போயிடுற இனிமே தான் ஆத்மபோதம் ஆரம்பிக்கிறது இப்போ முதல்ல என்னது ஆத்மபோத யோக்கியதா ரெண்டாவது ஆத்மபோதா ஏவ மோக்ஷாதனம் ரெண்டாவது கர்மம் மோக்ஷாதனம் அல்ல ஞானமே மோக்ஷாதனம் அதை நிரூபிக்கிறதுக்கு தான் ரெண்டு மூணு ரெண்டாவது ஸ்லோகமும் மூணாவது ஸ்லோகமும் மோக்ஷாதனம் ஞானம் என்று சொல்லுகிறது முதல் ஸ்லோகம் ஆத்மபோதத்திற்கு தகுதியை சொல்லுகிறது ஞானத்திற்கு தகுதி முக்திக்கு ஞானமே சாதனம் என்பதை சொல்லுகிறது இது இனி நாலாவது ஸ்லோகத்திலிருந்து ஆத்மபோதம் தொடங்குகிறது ஆத்மபோதம்னா என்ன ஆத்ம ஜான உபதேசம் தொடங்குகிறது படிக்கலாம் அவ சின்ன பரிச்சின்னு சில புத்தகத்தில் இருக்கும் ரெண்டும் ஒன்று தான் அவ சின்னிவா ஜானாத் தன்ேசதிசத்தை ஹா மேம்சுமா அவச்சிவாஜ்தேசி கேவ स्वयं प्रकाशते மேம் அது அவச்சி இவ ஆத்மானு போட்டுக்கணும் ரெண்டாவது லைனில் आत्मा இருக்குது அக்ஞானாத்து அவச்சின்னா இவ ஆத்மா பிரகாஷத்தே இந்த நான் என்பது ஒரு குறுகியதாக தோன்றுவதற்கு காரணம் அறியாமை இப்போ நான் உங்களை பார்க்குற போது நீங்களாம் என்ன நீங்களும் லிமிட்டட் நானும் லிமிட்டட் லிமிட்டட்னா என்ன வரையறைக்கு அவச்சின்னம்னா வரையறைக்கு அர்த்தம் லிமிட்டட்னு அர்த்தம் நான் வந்து ஒரு இடத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கேன் ஒரு வடிவத்தினால் வரையறுக்கப்பட்டிருக்கேன் இல்லையா நான் நீங்களும் உங்களையும் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லோருமே எப்படி புரிஞ்சுக்கணும் நாம் எல்லோரும் வரையறைக்குட்பட்டவர்களாக நம்மை கருதி கொண்டிருக்கிறோம் அறியாமையினால் நாம் நம்ம எல்லாம் வரையறைக்குட்பட்டவர்களாக கருதி கொண்டிருக்கிறோம் ஐ ஆம் ஸோ லிமிட்டட் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நான் ரொம்ப லிமிட்டடாக இருக்கேன் லிமிட்டட் என்ன எடுத்தோம் ஸ்பேஸ்வைஸ் லிமிட்டட் என்ன டயம் வைஸ் லிமிட்டட் நான் வந்து இந்த இடத்துல இருந்தேன்னா பக்கத்தில் இந்த இந்த இடத்துல உட்காந்துருந்தேன்னா டூ பை இந்த இடத்த நான் ஆக்குபை பண்ணியிருக்கேன் இன்னும் மேலே கூட ஆக்குபை பண்ண முடியாது கீழையும் ஆக்குபை பண்ண முடியாது என்னோடய உடம்பு லிமிட்டட் அப்புறம் இந்த உடம்புக்கு ஒரு காலம் இருக்குது நான் கொஞ்ச காலம்தான் இருப்பேன் நான் ஒரு இடத்துல இருக்கேன் நான் கொஞ்ச காலம்தான் இருப்பேன் ஃபிசிக்கலி லிமிட்டட் அப்புறம் என்னதுன்னா இமோஷனலி எனக்கு எல்லா குணமுமாக இருக்குது எந்த குணமும் இல்லை மனங்கிற கோணத்தில் பார்த்தாலும் நான் வரையறைக்கு உட்பட்டேன் அது மனசில் தானே இந்த எண்ணமே இருக்குது அறிவில் நான் வரையறைக்குட்பட்டவன் ஆனால் என்ன சொல்கிறது அறியாமை உன்னை நீ வரையறைக்குட்பட்டவனாக நினைக்கிறாய் அல்லவா அது அறியாமை உன்னையும் வரையறைக்குட்பட்டவனாக நீ நினைக்கிறாய் மற்றவர்களையும் நீ வரையறைக்குட்பட்டவர்களாக நினைக்கிறாய் உண்மையில் யாருமே வரையறைக்குட்பட்டவர்கள் இல்லை வரையறைக்குட்படாத நம்மை வரையறைக்குட்பட்டவர்களாக கருதி கொண்டிருப்பது அறியாமை மாயை இது புரிஞ்சதுன்னா நமக்கு எவ்வளவோ ரிலீஃப் கிடைக்கும் புரிய மாட்டேங்கிறது நிறைய பேர் அதனால தான் சனி தேசேன்னு சொல்லி உண்டு அக்ஞானத்து அவ சின்னா நான் அறியாமையினால் என்னை வரையறைக்குட்பட்டவனாக குறைபாடுடையவன் எவ்வளவு கோட்டீஸ்வரனானாலும் எனக்கு இன்னும் குறைவு போகலையே பொருளாதார ரீதியாக நான் எவ்வளவு பெரியவனானாலும் எனக்கு குறைவுங்கிறது போகலை எனக்கு நான் எனக்கு இல்லை நான் வச்சுங்க பாடத்துக்காக சொல்லிடுங்க பொருவா ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளோ போகலை போறல எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் மற்றதெல்லாம் நீங்களே என்னது வீட்டு பாடம் ஹோம் ஒர்க் நான் இது இது எந்த பாட்டில் வருகிறது அப்படின்னா உடனே நீங்கள் சொல்லிவிடுவீங்க தாய்மார பாட்டு படித்தவங்க சொல்லிடுவாங்க ஆசைக்கு ஓரளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளிடினும் கடல் மீதியிலே ஆணை செலவே நினைவர் அழகேசன் அம்பன் மிக வைத்த பேரும் ஆகையில் அக்ஞானாத் அக்ஞானாத்னா என்ன அர்த்தம் அறியாமையினால் அவ சின்ன இவ நான் ஏதோ லிமிட்டடாக நான் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் என்னென்ன தன்னாஷே தன்னாஷேன்னா என்ன அர்த்தம் சன்னாஷே சன்னியாசி சன்னாசிலாம் இல்லை தன்னாஷேன்னு சொன்னால் அந்த அறியாமை நீங்கி விட்டால் அறியாமை அழிந்து விட்டால் தன் நாஷே சதி இந்த மாதிரி புஸ்தகங்களெல்லாம் ஒழுங்காக உருப்படியாக பொறுமையாக படித்தா நானும் வரையறைக்குட்பட்டவன் இல்லை நீயும் வரையறைக்குட்பட்டவன் இல்லை நானும் குறையுடையவன் இல்லை நீயும் குறையுடையவன் இல்லை நானும் நிறைவானவன் நீயும் நிறைவானவன் நிறைவில் வேற்றுமையே இல்லை நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட் ஆக தன் நாஷே சதி அறியாமை நீங்கிவிட்டால் கேவலா பவேத் கேவலா பவேத் கேவலான என்ன அர்த்தம் கேவலமாக போவே கேவலமாக போவே என்னன்னு அர்த்தம் நீ ஒருத்தன் அத்வைத்தம்னு அர்த்தம் அத்வைத்தம் ஸ்வந்திரம் கேவலான்னு சொன்னால் அத்வைத்தம் கேவலம்னா ஒன்லின்னு அர்த்தம் ஒரு வஸ்து தான் இருக்கும் வரையறைகள்ங்கிறது மாயக்கற்பனை இப்போது இந்த கட்டடத்துக்குள்ளே ஆகாயம் இருக்குது இந்த ஆகாயத்தை நம்மளால் வரையறுக்க முடியுமா வரையறுக்க முடியாது கட்டடம் என்னவோ ஆகாயத்தை வரையறுத்த மாதிரி காட்டப்படுகிறது குடத்துக்குள்ளே கட்டாகாசம் கிடத்தால் வரையறுக்கப்பட்டது போல மடாகாசம் மடத்துன மடாகாசம்னா கட்டடம் பெரிய கட்டடத்தினால மடாகாசம் வரையறுக்கப்பட்டது போல தோன்றுகிறது ஆனால் உண்மையில் ஆகாசத்தை வரையறுக்க முடியுமா சௌக்வத் தோபலிப்பே பகவத்கீதை பதிமூணாம் அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் இருக்குது ஆகாச திருஷ்டாந்தம் ஆத்மாவுக்கு க்ஷேத்திரனுக்கு பகவான் சொல்கிறார் ரெண்டாவது சரி தன்னாசே சதி கேவலஹா கேவலகா பவேத் அப்புறம் வந்து அத்வைத்தம் எதையும் சார்ந்திராத என்னை உணர்வேன் நான் இப்போ என்னத்தை இல்லாமோ டிப்பெண்ட் பண்ணியிருக்கேன் அகம் பரிபூர்ண ஸ்வதந்திரா நிராசிரயா கேவலகா அத்வைதா பூர்ணகா அசங்கா இத்தனை லட்சணம் புரியணும் சரி சுவாமி இது எப்போ விளங்கும் அது எதனால் விளக்கப்படும் அப்படின்னா அதுதான்ப்பா எல்லாத்தையும் விளக்குறது அதை எப்படி விளக்க முடியும் அதுதான் எல்லாவற்றையும் விளக்கு நான் தான் எல்லாவற்றையும் விளக்குகிறேனே தவிர எதுவும் இறைவனும் கூட என்னை விளக்கவில்லை நான் வந்து இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த வெளிச்சம் இந்த பொருள்களை விளக்குகிறது வெளிச்சம் இருந்தாலும் என் கண் இல்லைன்னா எது இப்படி பொருள் தெரியும் கண்கள் கண்களும் வெளிச்சமும் இணைந்து பொருள்களையும் எல்லாவற்றையும் விளக்குகிறது கண்களை விளக்குவது மனம் மனதை விளக்குவது எதுன்னா உணர்வு மனதை விளக்குவது உணர்வு உணர்வை விளக்குவது எதுன்னு கேட்கப்படாது உணர்வு தானே தன்னை விளக்கிக் கொண்டு மற்றவைகளையும் விளக்குகிறது விளக்கு தன்னைத்தானே விளக்கிக்கொண்டு மற்றவைகளையும் விளக்குவது போல உணர்வாகிய நான் அறிவாகிய நான் எல்லாவற்றையும் அறிவித்து கொண்டு எல்லாவற்றையும் விளக்கிக் கொண்டு என்னை நானே விளக்கிக் கொண்டு எல்லாவற்றையும் விளக்குகிறேன் அடுத்த லைன் பாருங்க ஆத்மாகி ஸ்வயம் பிரகாசத்தே ஸ்வயம் பிரகாசத்தே என்ன என்ன அர்த்தம் தானே பிரகாசமாக இருக்கிறது எதனாலேயும் அது பிரகாசப்பட வேண்டியதில்லை பிரகாசாத்மிகா சக்தியா பிரகாஷா பிரகாஷக பிரகாசயோ விஸ்வம் சோயமாத்மா பிரகாஷதாம் ஒரு அழகான ஸ்லோகம் மானசோல்லாசம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு உள்ள இருக்கு சுரேஸ்வராச்சாரியாருடைய ஸ்லோகம் இது எதுக்கு தெரியுமோ நானாட்சிதிரோதரஸி தாதிபிரபாபாஸ்வரம் ஞானம் எஸ் சுராணிஸ்பந்தேமீதி ஜாதி தமேவாந்தம் அனுபத்தம் ஜகத் தஸ்மஸ்ரீ குருமூர்த்தமீதாமூர்த்தே அந்தஸ்லோகத்தில் இது இருக்கு அதுக்கு வியானம் பண்ணுறபோது சுரேஸ்வராசு பிரகாத்மிக்கா சக்திய பிரகாஷானாம் பிரகாஷகா அதாவது அதுவே ஸ்வயம் பிரகாஷம் என்னை நானே அறிகிறேன் என்னை எதன் துணை கொண்டு அறிகிறேன் கேட்டால் என்ன சொல்கிறது நீ இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறது எனக்கு தெரிகிறது அப்படி நான் சொல்லுவோம் நீ இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறது எனக்கு தெரியிறது நீ இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் இருக்கிறது எனக்கு தெரியுது என்னை நான் எல்லாம் அறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே கைவல்லிய நவனிதான் எல்லாம் அறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடருக்கு வேறு சுடர் வேறு உண்டோ அதான் ஆத்மா சுயம் பிரகாஷா பிரகாஷன்னா ஏதோ லைட்டெல்லாம் வரும்னு நினச்சிக்காதீங்க லைட்டெல்லாம் கிடையாது நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா அப்படி ஒரு ஒளி வெள்ளம் வரும் தான் அது உங்கள் கற்பனை நல்ல கற்பனை பரவாயில்லை அப்படியாது நிம்மதியாக இருக்கும் ஒளி வெள்ளம்னா நமக்கு வெளிச்சத்தை பார்த்து பார்த்து பழக்கமா கோட்டி சூரிய பிரகாசம்னா என்ன பண்ண முடியும் ஏதோ கொஞ்சம் கற்பனை பண்ணிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கணும் இருளையும் ஒளியையும் எது அறிகிறதோ அது வந்து இருளையும் ஒளியையும் அறிகிற ஒளி ஒளிக்கு ஒளி இருளுக்கும் ஒளி இருளை நான் அறிகிறேன் ஒளியையும் நான் அறிகிறேன் என்னுடைய உள்ளத்தில் உள்ள அறியாமையையும் நான் அறிகிறேன் அறிவையும் அறிகிறேன் அறிவற்றறியாமையும் மற்றதுவே ஆகவே நான் என்னென்ன அறிவையும் அறியாமையையும் விளக்குகின்ற அறிவு ஆக அது தானே விளங்குகிறது என்னை எதன் துணை கொண்டும் நான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது ஆத்மா அபரிச்சின்னகா ஆத்மா ஸ்வயம் பிரகாஷா ரெண்டு லக்ஷணம் ஞாபகம் வச்சுங்கோ ஆத்ம ஜியானம் எப்படி வரும்னு கேட்டால் ஆத்மாவினுடைய லக்ஷணத்தை தெரிஞ்சுக்கிறதுனால ஆத்ம ஜியானம் வரும் பகவத்கீதையில் அப்படி தானே கிருஷ்ணர் உபதேசம் அர்ஜுனனுக்கு ஆத்மாவினுடைய லக்ஷணத்தை எல்லாம் சொல்கிறார் அது மாதிரி இங்கேயும் ஆச்சாரியர் ஆத்மாவினுடைய லக்ஷணத்தை சொல்கிறார் லக்ஷணத்தை சொன்னால் அந்த லக்ஷணத்தை நீங்கள் யோசிக்கிற போது உங்களுக்கு ஞானம் வரும் ஜபமெல்லாம் பண்ணப்படாது ஜபம் பண்ணுறது தனி இப்போ யோசிக்கணும் ஒரு லக்ஷணத்தை சொன்னால் அந்த லக்ஷணத்தை யோசிக்கணும் அந்த யோசிக்கிறதுனால தான் ஞானம் ஏற்படும் இது சிம்பிள் இது யாருக்கு புரியாது புரியணும் இல்லை இல்லை அப்படின்லாம் வந்ததுன்னா அந்த அறிவு நிற்காது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரதிபந்தம் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் என்ன பண்ண முடியும் ஆ லக்ஷணம் இது லக்ஷண பிரமாணாபியான் வஸ்து சித்திகி இப்போ என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆத்மபோதம் படித்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டால் நான் வரையறையற்றவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என் உடம்பு தான் வரையறைக்குட்பட்டது என்னுடைய மனம் வரையறைக்குட்பட்டது என்னுடைய புத்தி வரையறைக்குட்பட்டது வரையறைக்குட்பட்டவைகள் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றன நான் வரையறைகளுக்கு உட்படாதவன் என்று நான் ஆத்மபோதம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் நீயா படித்து தெரிஞ்சின்றியா அப்படின்னு இல்லை எல்லாம் எப்படி சொல்லித்தரணுமோ அப்படி சொல்லித்தர தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் படித்து தெரிஞ்சின்றேன் அவர் இப்படி அவர் தானாக படித்தாரா இல்லை அவரும் ஏற்கனவே இது மாதிரி போய் நல்லா படித்தவர்கிட்ட போய் படிச்சு தெரிஞ்சுட்டார் அவர் யார் படித்தார் அவர் அவர் அவர் அவர் படித்தாரான் கடைசியில் எங்கே போய் சேரும் நான் என்ன தானாவா பிறந்தேன் எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி அவங்களும் தானாவா பிறந்தாங்க அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அப்படி போற மாதிரி நான் நேரடியாகவா நான் தெரிஞ்சின்றேன் நானாவேவா புரிஞ்சுட்டேன் நான் ஒருத்தர்கிட்ட போய் படித்து தெரிஞ்சுட்டுருக்கேன் ஓஹோ இதெல்லாம் படித்து வராது சுவாமி இதெல்லாம் படித்தா எல்லாம் சரி வராது ஏன் வராது அது படிக்கிற சமாச்சாரம் இல்லை அது எப்படி சொல்கிறீங்க அதில் தான் சொல்லி புரிய வைக்க முடியாது இல்லை கொஞ்சம் அதை விளக்கமாக அதெல்லாம் விளக்கி சொல்கிற விஷயம் எனக்கு புரிய அது புரியாது இதுதான் சென்டிமெண்டல் ப்ராப்ளம் எங்கேயோ போய் ஸ்டக்காகிடும் ஃபேக்ட் இது வந்து குழந்தைக்கு சொன்னால் கூட புரியும் இல்லாட்டி எனதுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க விடுறோம் படிக்காமே எல்லாரும் போய் உட்காருங்கப்பா அந்த மரத்தடியில் உட்காருங்க அங்கே தான் புத்தர் உட்கார்ந்துருந்தார் நீங்களும் உட்காருங்க புத்தருக்கு அரச மரத்தடியில் அறிவு தானாகவே வந்ததுங்கிறாங்க ஆக இதனால் வந்து நீ அரசமரத்தடியில் போய் உட்காந்து பாரு அதுக்கு பேர் போதி மரம்னு என்ன அர்த்தம் போதம் போதம் உண்டாக்கின மரம் போதி மரம் போதி விரட்சம் தான் பேருது அரச ஞானம் வந்தது ஏன்னா மரங்கள்லேயே சிறந்த மரம் அரசமரம்னு கீதையில் கிருஷ்ணர் வேறு சொல்கிறார் அதனால் நீங்கள் வேணால் இனிமேல் ஆத்மபோதத்தை விட்டுவிட்டு அரச போய் உட்காந்து ஆத்மபோதம் படிக்கிறத விட்டுட்டு அரச மரத்தடியில் போய் உக்காந்துண்டு ட்ரை பண்ணும் அப்பப்போ பசிக்கும் அப்போ பசிச்சுதுன்னா வந்து சாப்பிட்டு விட்டு பழைய விடியும் போய் தூங்கப்படாது தூங்காமல் அரச மரத்தடியிலே உட்காந்து ஞானத்துக்கு ட்ரை பண்ணுங்கோ நமக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படி வந்தால் வந்துட்டு போகிறது அப்பவும் வந்ததுன்னா அந்த ஞானம் என்னங்கிறத சொல்லணும் இல்லை அப்போ ஞானம் அப்படின்னா எல்லாேருமே போதி மரத்துக்கு போகணும் அவர் அவரேன்னு சொல்லிகிட்டு இருக்கார் புத்தர் அவருக்கு ஞானம் வந்து அவரோட பேசாமல் இருக்க வேண்டியதானே அவர் சொன்ன ஞானத்தை கேட்குறாங்க நிறைய பேர் கேட்டுட்டு அவர் சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிறாங்க சரி ஆத்மா ஸ்வயம் பிரகாஷத்து எதுக்கு சொல்கிறேன் படித்து தெரிஞ்சுக்கணும் சுவாமி படிக்கிறது ரொம்ப அவசியமானு தான் பிறகு முடிவு எடுத்துக்கலாமே படிக்கணுமா இல்லையா படிச்சுட்டு முடிவெடுக்கிறது நல்லதா படிக்காமையே படிக்க வேண்டான்னு முடிவெடுக்கிறது நல்லதா படிச்சுட்டு படிக்க வேண்டான்னு முடிவெடுக்கிறது நல்லதா எது நல்லது நீங்களே உங்களுக்கே தெரியும் ஆகையினால அவ சின்ன எவாஜானா தன்னாஷே சதி கேவலகா ஸ்வயம் பிரகாசத்தே ஹியாத்மா ஒரு உதாரணம் சொல்கிறார் மேகாபாயே அம்சுமான் இவர் இது திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் ஆத்மபோதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே எக்ஸாம்பிள் தான் மேகாபாயே அம்சுமான் இவை இப்போது மேகம் வந்து சூரியனை மறைச்சிருக்கு மேக சூரியனை மறைச்சிருக்கு மேக நீங்கின உடனே சூரியன் தெரியுறது மேகம் நீங்கின உடனே சூரியன் தெரிகிறது அது மாதிரி அறியாமல் நீங்கின உடனே அறிவு தானே பிரகாசிக்கிறது ஸ்வயம் பிரகாசத்துக்கு உதாரணம் அறிவு தானே விளங்குகிறது சூரியன் தன்னைத்தானே விளக்கிக் கொள்கிறார் ஆஹ மேகம் இஸ்இக்குவல் டு அறியாமை சூரியன் ஈஸ் ஈக்வல் டு ஸ்வயம் பிரகாஷம் சூரியன் ஈஸ் இக்குவல் டு ஆத்மா சூரியனுக்கு ஒளி தருவது எது சூரியனுக்கு ஒளி தருவது எதுன்னு கேட்டிங்கன்னா சூரியன் வியவகாரத்தில் சூரியனுக்கு ஒளி தருவது எதுவும் இல்லை சூரியன் தானே ஒளி வடிவமாக இருக்கிறான் சூரியன் ஒளி வடிவமாக இருப்பதால் சூரியன்தான் மற்றவைகளுக்கு ஒளி தருகிறானே தவிர சூரியன் தானே ஒளியாக ஒளி வடிவமாக இருக்கிறான் அதை போல அதைப்போல ஆனால் சூரியன் ஜடம் சூரியன் ஜடம் வரையறைக்கு உட்பட்டவன் ஒரு டிஸ்குது இங்கிருந்து பார்த்தா தெரியுது நமக்கு அது பரிச்சின் நம் வரையறைக்கு உட்பட்டது ஆனால் அதோடைய லட்சணம் ஸ்வயம் பிரகாஷம் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக ரொம்ப தி சொல்லணும்னா சூரியனை ஒளிர்விப்பவன் நான் நான்னா என்ன இந்த வரையறைக்கு நான் இல்லை உணர்வாகிய நான் இதுக்கு தான் சாமியாராக போயிருக்கோம் நாங்கள்லாம் ஆகையினால நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கணும் மேகாபாயே அம்சுமான் இவன் அம்சுமான்னா சூரியன் சூரியனுக்கு ஒரு பேர் அம்சுமான் அப்படின்னு பேர் இவன்னா போலன்னு அர்த்தம் மே அபாயேன்னு சொன்னால் நீக்கினால் மேகாபாயேன்னா மேகம் நீங்கிய பிறகு சொல்லப்போனால் மேகத்தை பிரகாசப்படுத்துறது யார் மேகத்தை பிரகாசப்படுத்துறது யாரு சூரியன் அவ்வளோ பெரிய சூரியனை இத்தனோண்டு மேகம் மறைக்க முடியுமா நம்ம கண்ணை மறைக்கிறது அவ்வளோதான் இன்னொரு இடத்துல சூரியன் தெரிகிறது இங்கே நம்ம கண்ணுக்கு மேகம் சூரியனை மறைச்சிருக்கிற மாதிரி மேகம் சூரியனை மறைத்திருக்கிறதா மேகம் நம் கண்ணுக்கு சூரியனை தெரிய விடாமல் மறைத்திருக்கிறதா அப்படின்னு சூரியனை போய் மேகத்தால் மறைக்க முடியுமா நீங்கள் விசாரம் பண்ணினா தெரியும் அக்ஞானம் ஆத்மாவை மறைக்க முடியாது அஜ்ஞானம் மறைத்திருப்பது போல தெரிகிறது விசாரம் செய்தால் அஜானமே ஆத்மாவால் பிரகாசப்படுத்தப்படுகிறது என்பது தெரியும் அறிவையும் அறியாமையையும் நான் அறிகிறேன் என்னை அறியிற படிக்கிற வரைக்கும் தான் தெரியல படிச்சு புரிஞ்ச பிறகு தெரிகிறது அறியாமையையும் அறிகின்ற அறிவாக நான் இருக்கிறேன் ஸ்வயம் பிரகாசத்தே ஹியாத்மா மேகாபாயே அம்சுமான் இவ ஆக இதிலேருந்து ஒரு லக்ஷணம் தெரிஞ்சுட்டுருக்கோம் இந்த ஸ்லோகத்திலேருந்து இந்த லக்ஷணத்தை நாம் படித்தோம் இதை நாம் திரும்ப திரும்ப யோசிக்கணும் அடுத்த கிளாஸ் வரைக்கும் அகம் அபரிச்சின்னா அஸ்மி ஈஸ் ஈக்குவல் டு அகம் பூர்ணஹா அஸ்மி அப்புறம் அடுத்தது அகம் ஸ்வயம் பிரகாஷா அஸ்மி நான் ஸ்வயம் பிரகாசம் நான் என்னை நானே விளக்கி கொள்கிறேன் நான் எதனாலும் விளக்கப்படுவதில்லை நான் எல்லாவற்றையும் விளக்குகிறேன் எதுவும் என்னை விளக்காது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு உதாரணம் சொல்லப்படுற விளக்கு மற்றவைகளை விளக்கும் தன்னைத்தானே மற்ற விளக்கினால் விளக்கப்படுபவைகள் விளக்கை விளக்க விளக்க விளக்க முடியாது விளக்கினால் விளக்கப்படுபவைகள் விளக்கினால் விளக்கப்படுபவைகளால் விளக்கு விளக்க விளக்கப்பட முடியாது இதனால இப்போ இது புஸ்தகம் விளங்குகிறது விளக்குனால் புஸ்தகம் விளங்குகிறது புஸ்தகம் விளக்க விளக்குமா விளக்கு புஸ்தகத்தை விளக்குமான்னு கேட்டால் விளக்கு தான் புத்தகத்தை விளக்கும் புஸ்தகம் விளக்க விளக்காது அது மாதிரி மனதை நான் விளக்குகிறேன் மனம் என்னை விளக்காது அதனால தான் மனசுக்கு நான் அப்பாற்பட்டவன் அர்த்தம் ஆக இந்த லக்ஷணத்தை மனசில் வாங்கிக்கோங்கோ அகம் ஸ்வயம் பிரகாஷா என்ன யாரும் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பூரணமான சுயம் பிரகாஷமானவன் இதுக்கெல்லாம் நிறைய திரும்ப திரும்ப இதே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் ஹரி ஓம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வியோமவத்வியாப்ததேகாய தஷிணாமூர்த்தயே நம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 ஆதிபுருநாஸ்